بسم الله الرحمن الرحيم إن الذين امنوا وهجروا وجاهدوا في سبيل الله اولئك يرجون رحمه الله والله غفور رحيم صدق الله العظيم ان فضاله ابن عبيد رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن من امنه الناس على اموالهم وانفسهم والمهاجر من هاجر خطايا والذنوب رواه صحيح ابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்துமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்த்த வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் சுகதாக்கள் நல்லோர் மீதும் செய்யாமத்து நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹு அவைகளை விட்டு முற்றும் முழுதும் இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவா கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாகும் சகோதரர்களின் நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுமனு வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சுபஹான வழங்கினான் அந்த அடிப்படையில துலிஜாவுடைய மாதத்துடைய இறுதி பகுதியில இறுதி தருணத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு மாதத்துக்கு விடை கொடுத்துட்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான கண்ணியமான ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்தை நோக்கிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக் அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே அந்த முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியமான முறையில் அடைந்து அல்லாஹு தால விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நசீபாகுவான் ஆக கண்ணியமிக் அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமியர்களுடைய புது வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த முஹர்ரமுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் வருடத்துக்கு அவி நல்லடி அருமையானவர்களே அல்லாஹுக்கு சுபகான போத்தா இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல ரொம்ப சுருக்கமாக ஒரு குரானாயத்துல விளங்கப்படுத்தி தான் மின்ஹா அருபத்து நகரும் அல்லாஹுக்கு ஆலாவால கண்ணிய படுத்தப்பட்ட ஒரு மாதம்தான் மாதங்கள்ல முதன்மையான மாதம் மொஹர்ரமுடைய கண்ணிய படுத்தப்பட்ட மாதத்துல மிக முக்கியமான மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே பல அற்புதங்கள் பல அற்புதமான சம்பவங்களை அல்லாஹுக்கு சுபகான இந்த மாதத்துல உள்ளடக்கி வைத்திருக்கிறார் இந்த மாதம் சிறப்பாக சொல்லப்பட்டதுக்கு மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்குது பல சம்பவங்கள் பல அற்புதமான விடயங்கள் இந்த மாதத்துடைய ஆசுராவுடைய தினத்தில் அல்லாஹ்க்கு சுபஹானதுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில முஹர்ரமுடைய மாதத்தை பத்தி நாங்க கட்டாயம் மூவத்தரும் தெளிவாக விளங்கி வச்சு கொள்றது கட்டாயம் ஏனெண்டா எங்களுடைய பாசையில ஜனவரி இருக்குது எங்களுடைய பார்வையில ஜனவரி பெரிய ஒரு முக்கியத்துவம் ஆனா முகர் முக்கியத்துவம் கிடையாது ஏனென்றா எங்களுக்கு முகர்றத்தை கருத முடியும் முகர்றத்தை பத்தி அதனுடைய சிறப்புகள் அதனுடைய பதாயில்கள் இந்த மாசத்துல பத்தாவது தினத்துல என்னென்ன விடயங்கள் நடந்துச்சு என்பதாக எங்களுக்கு வாழ்க்கையில தெரிஞ்சாதான் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் அதை பத்தி தான் எங்களுக்கு ஒரு விளப்பமும் கிடையாது அதை பத்தி தான் நாங்க தேடுறதும் கிடையாது உதாசி இனப்படுத்துறோம் கனிமிக் கல்லாகுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே ஆதம் அலை ஹி சலா து வசலாம் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம் வசலாம் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம் இந்த ரெண்டு தம்பதிகளும் சொருக்கத்துக்கு அனுப்பி வாழ வைத்த மாதம் அவர்களுடைய தவற உணர்ந்து நல்லேத்து வசலாத்துடைய கப்பல் அடி மாதம் நாங்க துனியால வானத்தில்தான் தாக்கினோம் அந்த வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம் யாக்கு அலைஹி சலாத்து வசலாம் யூசுப் அலைஹி சலாத்து வசலாத்த வைத்து அலைஹித் நோயில கஷ்டப்பட்டாங்க இதுவரைக்கும் வந்து என்ன உலமாக்களும் ஐயூப் அலைஹி சலாத்து வசலாத்துக்கு என்ன நோய் வந்தது என்பதாக எந்த கித்தாபிலே எழுதல்ல அந்த நோய்க்கு பேரே இல்ல பதினெட்டு வருஷ காலம் பதினெட்டு வருஷத்துடைய நோய் முஹர் மாதம் என்ற இருந்து விடுதலை செய்யப்பட்ட மாதம் ரூடைய மாதம் அலேஹி சலாத்து வசலாத்துடைய பாவத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் நரகம் படைக்கப்பட்ட மாதம் முஹர் மாதம் காப்பாற்றப்பட்ட மாதம் ரூடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லே நாலு மிக முக்கியமான மலக்குமார்கள் அதரஸ் ஜிப்ராயில் மீகா இசரா அலை இவர்கள் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹு நல்லடி யார்களே இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறதின் காரணமாகத்தான் இஸ்லாத்துடைய பார்வையில முஸ்லிம்களுடைய பார்வையில முகர்ரமுடைய மாதம் சரியான விசேஷம் அவ நாங்க இந்த முகர்றமுடைய மாதம் இஸ்லாத்துடைய வரலாறோட எவ்வளவு தொடர்பு பட்டது வாழ்க்கையில எவ்வளவு வாழ்க்கையில பின்னி பிணிஞ்சீங்க இந்த மாதத்தை நாங்க வாழ்க்கையில கண்ணியம் கண்ணியமிக்க ஆக்கப்பட்டிருக்குது முடியுமான அளவுங்க ஏழுமானவங்க கட்டாயம் இந்த நோன்புடி ஏன்னு சொன்னாங்க ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் நோன்பத்தான் தவறாம பிடிச்சு கொண்டு வந்தார் புடவைக்குதே அந்த ஸ்ரீல அது மாற்றப்பட்டுச்சு ஆசுராவுடைய தினம் ஒவ்வொரு பத்தாவது நாள் மொஹரமுடைய நாள் மாற்றப்படும் இது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வளமையா ஐந்துச்சு அதுக்கு பின்னால பலம் ரமலான் எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிச்சோ நபிசல்லாஹு அலைவசல்லமோ சொன்னாங்க மன்ஷா ஐயசு அஹோ பல்யசும் யாருக்கு இந்த நோம்ப புடிக்க விருப்பமோ யாரு நாடுறீங்களோ அவங்க நோம்ப புடிச்சுக்கோங்க தெளித்திருந்தாங்க எனவே அந்த அடிப்படையில ஆசூரா தினத்துடைய நோன்பு நபி இந்த வருடம் கொஞ்சம் யோசிங்க ஒரு வருஷத்துல வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் எவ்வளவு பாவங்கள் எங்களால நடக்குது வெளிரங்கத்துல நாங்க நல்ல மனுஷன் யாருக்கும் தெரியாது வெளிரங்கத்துல சூரத்துல நாங்க நல்ல மனுஷனாக காட்டுறோம் அது மின்பரில் இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் வெளிரங்கத்துல நல்ல மனுஷன போல பேசுறோம் நல்ல மனிதன போல நடக்கிறோம் ஆனா தனிப்பட்ட ரீதியாக எவ்வளவு பாவம் வாழ்க்கையில சுமக்க முடியாத பாவங்கள் பல பாவங்களுக்கு சொந்தக்காரனாக துணியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கண்ணியமிாகவி நல்லார்களே ஒரு வருஷம் எங்களால நடந்த தவறுக்கு ஒரு நாலுடைய நோன்பு பகரகமாக யோசிக்கணும் இந்த நோன்பு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு நோன்பு கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே அது மாத்திரமல்ல இந்த நோன்பை ஏன் பிடிக்க சொன்னாங்க யூதர்களுடைய விஷயத்துல மாற்றம் செய்யும் இந்த காலத்துல முழுக்க முழுக்க நாங்க அவனோ அவ்வளவுதான் அவனோட விஷயத்தான் வாழ்க்கையில போலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயத்திலே ஏதாவது ஒரு விஷயத்துல சரி நாங்க யூதனுடைய விஷயத்துல தொடர்பு பட்டிருப்போம் கண்ணியமிக்க சொன்னாங்க புதுசாக பேச தேவல்ல வருஷா வருஷம் இந்த விஷயங்கள் சொல்லப்படுவது அது கல்புக்குள்ள ஏன் மாறன்டா மாறல்லா ஒரு காலால் எடுத்தா அது அடுத்த காலால் அதை விட்டுறது பெருசா அமல் செய்யறீங்க கல்புக்குள்ளால கண்ணியமிக்கு அல்லாகவுடைய நோன்பு ஏன் பிடிக்கிறோம் என்ற நோன்புலாம் அவர்களுடைய கவுங்க இந்த நாள்ல தான் அல்லாஹு கேட்ட பாதுகாத்தான் அதனாலதான் நாங்க நோன்பு பிடிக்கிறோம் என்று சொல்லி சொன்னார் அதுக்கு பின்னால் நபி அவன் சொன்னாங்க உங்களை விட நாங்க தான் கடமையானவங்க நெருங்கினவங்க அதனால நாங்க தான் அந்த விஷயங்களை நோன்ப பிடிக்கிறதுக்கு தகுதியான மக்கள் அதுக்காக வேண்டிதான் பத்தாவது அவங்க பத்தாவது தினம் மட்டும் தான் பிடிப்பாங்க நபிசல்லாஹு சொன்னாங்க அடுத்த வருஷம் நான் அயாத்தோட ஈந்தா ஒன்பதாவது நாளையும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க ஆனா நபிசல்லாஹு வலைவசல்லமும் அடுத்த வருஷம் அயாத்தோட ஈக்கல்ல அதனால எங்களுக்கு சொல்லப்பட்டது தினம் அல்லா அல்லது பத்தாவது தினம் அல்லது பத்தாவது தினம் இல்லாட்டி பதினோராவது தினம் இந்த ரெண்டு நோன்புகளை புடிச்சு கொள்வோம் குடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம் கண்ணியமி கல்லாகவே நல்லடி யார்களே அருமையானவர்களே ஒரு ரிவாயத்துல வருவது பதாய்க்காகவே இந்த அதிசுகளை சொல்றேன் மண்சா மயோமினல் மகரம் யார் மஹரமுடைய மாதத்துல ஒரு நாள் நோம்பு பிடிப்பாங்களோ சுனத்தான நோன்பு என்று ஒரு நாள் நோம்பு பிடிப்பாங்களோ பலகோபிள்ளா கொடுப்பாங்க இந்த அதிச அது மாத்திரமல்ல பத்தாவது தினம் தினம் யாரு குடும்பத்துக்காக வேண்டி கணக்கு பார்க்காம செலவழிக்கிறாங்களோ குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுல கொஞ்சம் பலஹீனமாக வாழ்க்கையை அந்த மனுஷனுக்கு அல்ல கொடுப்பார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் இன்னலடியார்களே அது மாத்திரமல்ல இந்த ஆசுராவுடைய தினம் பத்தாவது நாள்ல யார் அந்த நாளை இரவுல நின்று வணங்குறாங்களோ இரவுகளோ அந்த நாள் அமல் செய்றது இரவுல அமல்கள்ில் ஈடு மழக்குமார்கள் அமலுக்கு சமம் என்பதாக உலமாக்கல் எழுதுறாங்க சும்மலே சல்ல இதெல்லாம் கண்ணியமி நல்லே அது மாத்திரம் அமல் செய்த பதினோரு தடவை நாலு யார் ஓதுவாங்களோ கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே வருடங்கள் நடந்த சின்ன சின்ன பாவங்கள் வாழ்க்கையில மன்னிக்கப்படும் அது ஒான பல விதமான மகத்துவங்கள் உள்ளடக்கி இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இஸ்லாமிய பொதுவரிடம் ஆரம்பிக்கப்படுறது என்று செல்லக்கூடிய அந்த ஆண்ட கொண்டு ஆண்ட கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுவது எ தெரியும் இந்த ஹிஜிரி என்று சொல்றது ஏன் இந்த ஹிஜ்ரிடைய ஆண்ட முடிவு செஞ்சாங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போன அந்த பிரயாணத்தை வச்சிதான் முதலாவது தினம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு எல்லாம் நம்மளுடைய காலத்துல கனிய நல்லடி ஆறுகளே நாங்க எல்லாம் என்பதாக சும்மா வெறுமனே வாயு ரீதியாக பேசுறோம் தான் எ வாழ்க்கையில அந்த ஹிஜிரி என்றதை விட்டு நாங்கிறோம் எங்க வாழ்க்கையோட இந்த ஹிஜிரத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க இந்த பயணத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு இந்த ஹிஜிரியுடைய வருடம் வெறுமனே எங்கட பார்வையில ஒரு சடங்கா பாவிக்கப்படுது ஒரு கல்யாணம் வந்தா ஹிஜிரியை தேடுறோம் எத்தனாவது ஹிஜிரியில ஈர்க்கிறோம் எத்தனையாவது இஸ்லாமிய மாதத்தில் ஈர்க்கிறோம் எத்தனையாவது இஸ்லாமிய நாள்ல ஈர்க்கிறோம் தெரியாது ஒரு சடங்குக்கு மாத்திரம்தான் இந்த டெஜிரி பாதிக்கப்படுவது வேற எந்தக்கும் எங்க வாழ்க்கையோட கலந்தது இல்லை நாங்க பாதிக்கிற ஜனவரி பிப்ரவரிய தான் ஒரு விடயமும் தெரியாது இஸ்லாமு மாதம் எங்களுக்கு தெரியாது இத்தனை வருஷம் துணியால வாழ்றோம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இன்னும் பன்னெண்டு மாசம் அரபியில சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு ஏழு நாட்கள் ஏழு நாள் அரபியில சொல்ல தெரியும் சொல்ல மாதங்கள் பண்ணனு தெரியாது தெரியாது அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஹிஜ்ரத் ஹிஜ்ரி என்றது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த விஷயம் ஹிஜிரத்துடைய பயணம் என்றது லேசான ஒரு பயணம் கிடையாது கண்ணியமி நல்லடி ஆனவளுக்கு தெரிவி மக்களை மதீனாக்கு போனார்கள் தான் தெரிவி அதுக்கு முன்னாலே இது வாழ்க்கை ஹஜ்ரத் முதல் ஹஜ்ரத் இது இல்ல இஸ்லாத்துல ரெண்டாவது ஹஜ்ரத் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறது கண்ணியமி கல்லாகவி நல்லடி ஆறுகளே முதல் ஹஜரத் இது மக்கால இருந்து அபிசீனியாவின் பக்கம் போனதுதான் முதல் ஹஜ்ரத் இந்த காலத்துல பாதிக்காங்க எத்தியோப்பியான்னு சொல்லி அந்த நாட்டுக்கு போனாங்க ஏன்னுடா அந்த காலத்துல மக்கள் குறைசிகளால குறைசி காப்பிர்களால பெரிய ஒரு த்ரெட் அமல் செய்யறதுக்கு முஸ்லிம்களாக அடையாளம் காட்ட கஷ்டமான ஒரு காலம் இந்த நேரத்துல தான் மக்காலேந்து அதிகமான எத்தியோப்பியாவுக்கு போனாங்க உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹிஜ்ரத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஒரு பயத்துடைய சூழல்ல இருந்து பாதுகாப்புடைய சூழல நோக்கி போனாங்க இது முதல் ஹிஜரத் ரெண்டாவது ஹஜரத் தான் கண்ணியமிக்க நல்லடி யார்களே மக்கால இருந்து மதினாவின் பக்கம் போன ஹிஜரத் இந்த ஹிஜரத் குளமாக்கல் சொல்லுவாங்க மிந்தாரில் குப்ரி இலாதாரில் ஈமான் குப்ருடைய சூழல்ல இருந்து ஈமான்டைய சூழல நோக்கி போனாங்க நல்லடியார்களே அருமையானவர்களே கவலையான செய்தி என்ன தெரியுமா சில உலமாக்கள் இத சாதாரண நிகழ்வு என்பதாகவும் சொல்றாங்க சில உலமாக்கள் இத சாதாரண ஒரு நிகழ்வு ஹிஜிரத் பெருசாக பேச தேவையில்லைன்னு சொல்றாங்க சில மக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க இத பெருசா பேசணுமா சொல்றாங்க சில மக்கள் இந்த ஹிஜரத்துடைய நிகழ்வா தரம் தாழ்த்தி பேசுறாங்க அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் இப்படியும் கேவலமாக பேசுறாங்க ஆனா கண்ணியமிக்கே இந்த சாதாரண பயணம் இல்ல இது வாழ்க்கையிலே பயணம் அல்ல வித்தவால்களை பெரிய சாதனைகாக்கு வீரத்தோட துணிச்சலோட மதீனாவ நோக்கி போன ஒரு திருப்பு முனை பயணம் தான் செய்கிற வாழ்க்கையில லேசான பயணம் அல்லாஹு நல்லே பொதுவாக அல்லாட ஒரு சுண்ணத்தீக்குது என்ன தெரியுமா சொந்த சமூகத்தில ஈந்து சமுதாயத்துல ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மூணு நிலைமைகள்ல அந்த அல்லாஹு தால அந்த சமூகத்தை பாதுகாப்பாங்க தெ முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்தை மூணு நிலைமைகள் பாதுகாத்திருக்கிறான் பாதுகாக்கிறது அல்லாட சுண்ண அதுல முதலாவது நிலைமை என்ன தெரியுமா எதிரிகளை யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடைச்சல் கொடுக்கிறாங்களோ யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு இடையூறு இவர்கள் அல்லாஹ் தடம் தெரியாம அழிச்சார் அதிரஸ் ஹூத் அலிசலாத்துடைய சமூகம் இவர்களையும் அல்லா அழிச்சான் இது முதலாவது சொன்னது ரெண்டாவது அல்லாஹுடைய இன்னொரு சுண்ண சீக்குதுன்னு தெரியுமா எதிரிகளை அழிச்சு நாசமாக்குவான் பின்னால அந்த முஸ்லீம்கள் உதாரணம் கூட்டம் அவன் எதிரா து செஞ்சாங்க வெள்ளத்தை கொண்டு எல்லத்தையும் அழிச்சு நூலி சலாத்தையும் ஒரு கப்பல் ஒன்று ஏற்றி வேற ஒரு கல்லா அனுப்பினான் எதிரிகள் அழிப்பான் அழிச்ச அவர்களை ஹெஜ்ரத்தும் செய்ய வைப்பான் முதலாவது அவங்க ஹிஜரத் செய்ய தேவையில்ல போடுவான் இந்த ரெண்டு விஷயம் கண்ணியமிக்கடி யார்களே மூணாவது இன்னும் ஒன்று என்ன தெரியுமா எதிரிகளை அழிக்கிறதும் இல்ல ஒன்றும் செய்யறது இவர்களை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரின் பக்கம் அனுப்பி வைப்பான் புலம்பெயர வைக்கிறது இடம் பெயர வைக்கிறது பாதுகாப்பு இல்ல இந்த இடத்துல அவளுக்கு சூழல் இல்ல அதனால இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக இது இப்ராஹிம் அலித்து வல்ல சமூகத்துக்கு இப்படி நடந்துச்சு அதற்கு முஹம்மது ரசூல் அலிவலம் அவரோட சமூகத்துக்கும் இப்படி நடந்துச்சு இதுக்கு தான் ஹிஜ்ரத் என்று நான் பேசுறோம் கண்ணியமிக் கல்லாஹுவி நல்லடி ஹிஜ்ரத் சென்றது அது இஸ்லாத்துக்கு புதுசு நாங்க எல்லாம் யோசிக்கிறது ஒரு கமையில போறது எப்படி அப்பா வாழ்ந்த இடங்களை விட்டுட்டு போறது இது இஸ்லாத்துக்கு புதுசு இல்ல இது எங்களுக்கு சும்மா புதுசுமா இஸ்லாமத்துக்கு புதுசு அல்ல நபி மட்டுமல்ல அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் சமூகங்கள் அவங்களுடைய கவுன்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க ஈசா அலை சலாத்து வசலாம் பரிசுத்தவியால படைக்கப்பட்ட ஈசா அலை சலாத்து வசலாம் துனியால இருந்து உலகத்துல இருந்து பூமியில இருந்து வானத்துக்கு ஹிஜர செஞ்சு கனியமிக்க அல்லாக பரிசுத்த மண்ல இருந்து ஆதம் அலிசலாம் வானத்தில பூமியின் பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டாங்க வானத்தில தான் படைக்கப்பட்டாங்க அல்லாஹ் அல்லே அதிம் அலி சலா துவா சொலாம் ஈராக்ல இருந்து சிரியாவுக்கு ஹிஜர செஞ்சு போனாங்க மூசா சிரியாவுக்கு ஹெஜ்ர செஞ்சு போனாங்க நபி மக்கால் இருந்து மதீனாவுக்கு ஹெஜர செஞ்சு போனாங்க அடிவாரத்துல ஒதுங்கினாங்களே அதுதான் உலகத்துல முதலாவது ஹிஜரத் அதனால ஹிஜ்ரத் சென்றது அது ஒரு அவமரியாதை இல்ல எங்கட கமையை ஒத்துட்ட இன்னொரு கமைக்கு போறது இது வந்து அவமானமா நினைக்க இது ஒரு அவமரியாத கண்ணியமிக்கலே சுயமரியாதை கிடைக்கிறதுக்கு செய்யக்கூடிய பயணம் இது இது அவமரியாதைக்குரிய பயணம் அல்ல அதனால ஹிஜ்ரத் பத்தி கால் புணர்வுகள் தேவையில்லாத எண்ணங்கள் ஹிஜ்ரத் பத்தி தரம் தாழ்த்து பேசுறது இந்த விடயங்களை அல்லாவுக்காக வேண்டி தவிர இந்த விஷயங்கள் பேசப்பட்ட அல்லா கிட்டோ வார் செய்வோம் எனவே ஹிஜரத் என்றது லேசான விஷயம் அல்ல எனவே அந்த வகையில நபிசல்லு அலைவசல்ல அவர்களுடைய இந்த ஹிஜரத் சீக்கிரே கண்ணியமிக்க அல்லாகுவி நல்லடியார்களே அருமையானவர்களே பலவிதமான படிப்பினைகளை கொண்டு வந்து தரு நான் இந்த இடத்துல பேசவாரு சுருக்கமாக பேசுறேன் இந்த இடத்துல பேசவாரு ஹிஜிரத் செஞ்ச அந்த பயணத்தை பத்தி பேசவார் இந்த ஹிஜ்ரத் பல படிப்பினைகள் எங்களுக்கு தருவது அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை படிச்சு கொடுத்துட்டு போனா சும்மா போகல பல படிப்பினைல ஒரு படிப்பின்தான் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக வாழ்க்கையில நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு தான் சகோதரத்துவத்தை வாழ்க்கையில ஹிஜிரத்தால படிச்சு சகோதரத்துவம் மக்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக வாழ்றது கென்னார்களே அருமையானவர்களே இந்த கூப்பிட்டு நாங்க தான் அகதி அகதி என்று சொல்றோமே தவிர மக்களை மதீனாவுக்கு போன எந்த ஒரு மனுஷனையும் அல்லாவும் சொல்லல்ல அவருடைய ரசூலும் சொல்லல்ல அந்த ஊர் மக்கள் அந்த சொல்லல இவங்க எல்லாம் அகதிகள் என்று கண்ணியமா சொன்னா முகாஜர்கள் என்று சொல்லி சொன்னா கண்ணியமிக்க நல்லது யார்களே ரெண்டு வருஷத்துல பெரியோரு சகோதரத்துவம் அவங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினா ஏனெண்டா எங்களுக்கு தெரியும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்காக வேண்டி போனாங்கன்னு சொல்லி சென்னா அந்த ஊர்ல எப்படி வெல்கம் மீக்கன்னு தெரியுமே நாங்க ஒரு சமூகத்துல வாழ்றோமே கொழும்புல இருந்து ஒருத்தர் அவுட்டுக்கு போனா அவுட்ல பிரச்சனை ாலும்புக்கு பாடம் இந்த பேச்சு பேசுறது காப்பீடுகளும் இப்படி பேச மாட்டான் இது இஸ்லாமத்துல அனுமதி கொடுக்காத ஒரு பேச்சு இது இப்படி பேச அனுமதியே இல்ல இஸ்லாமத்துல எங்கேதோ இங்க வந்து நீங்க ஆளாவிச்சு எங்களுக்கு சொல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல சகோதரத்துவம் தெரியணும் விரட்டி அடிக்க தெரியப்படாது ஏனெண்டா ஒரு ஈமானுடைய சூழல் இல்ல ஏதோ ஒரு பயத்துல ஏதோ ஒரு இதுல இந்த ஊருக்கு வந்தா எங்களோட இவங்க சரி நல்லா இவனோட அடிச்சு விரட்டினா மதம் தான் மாறுவாங்க அவன் நாங்க ஒரு ஊருக்கு வந்தா அவனை நாங்க எப்படி வெல்கம் பண்ணணும் பிரிச்சு பாத்துறல்ல குறிப்பிட்டு பேசல வெளியில இடங்கள் கொழும்பு பகுதிகள் வெளியில இந்த உத்தரவு அந்த சிஸ்டி போர்டுக்கு நிர்வாகத்துக்கு வர முடியாது ஏ இவன் எங்கேயோ வந்தவன் இவன் ஒரு கருத்து சொல்ல முடியாது ஒரு மசூரா செல்ல ஏதா அவரட கருத்து எடுக்கப்படுவதில் வெளியில இருந்து வந்தவன் படிப்பீன் மக்காலிருந்து மதியினு பெரிய ஒரு கூட்டம் இப்படி ஒரு கண்ணியமாக வெல்கம் பண்ணி வாங்க எல்லாரும் எப்படி வெல்கம் பண்ணி நாங்க நபி சொல்லலாம் சொல்ல போங்கல எங்களுக்கு தெரியுமே மதினாவுடைய எல்லைக்கு போயிட்டு தொலை அல் பதுரு அலைனான்னு ஒரு கசீதா படிப்போமே இந்த தொலை அல் பதுரு அலைனன்ற கசீதாவை படிச்சு தான் வரவேற்றுறாங்க ஒரு ஜா சந்தேக போக்குல பார்க்கல சந்தேக பார்வையில பாக்கல இவன் வந்து எங்கட மாக்கட் போமென்று யோசிக்கல இவன் வந்து எங்கட இடம் போகமென்று யோசிக்கல கண்ணியமாக வரவேற்றாங்க அங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா நாங்க பாதுகாப்பாக اولکا انگا پایما کفر دے سوللا اینگا دے ایمان دے سوللا نامو گلے والا بپو مال اگلوڑے سیند دی رئی گا اذا دان حجرت پڑی جیدارو فلا پڑی پی نئے ہلے دن ادل مکیم سہودر تورت والکے لپڑی قرآن سلد سورة الحشر رسول ران اللہ والذین طبا و اوزار والیمان من قبلهم یحبون من حاجر ایلیهم و لا یجدون فی صدوریهم حاجتهم مماؤتوا و یخترون மக்கால மதீனக்கு வந்த முகாதிர்கள் அவங்களுடைய விஷயத்துல கம வாசிகள் என்றே அன்சாரிகள் மதீனால ஈக்கிறவங்களுக்கு சொல்றேன் அன்சாரிகள் மக்காலேந்து மதியனவளுக்கு மதீனக்கு வந்தவங்களுக்கு சொல்றேன் முகாஜிர்கள் இந்த முகாஜிர விஷயத்துல கமேல ஈக்கிற மனுஷர் கொஞ்சம் சரி உள்ளத்துல ஒரு ஸ்தலனம் கிடையாது கொஞ்சம் சரி பொறாமை இல்ல கிபறாங்க இவங்களுக்கு பொறாம இல்லைன்னு சொல்லி குரான் நல்லா செல்றான்னு தெரியுமா வந்த ரெண்டு வியாபாரத்துடைய விஷயத்துல பசாருக்கு போனாங்க வியாபாரத்துடைய படிச்சு அன்சாரிகளை விட முதலாளிகளாக மாறினார் நபிசல்ல வந்து சொன்னாங்க ஏன் மவுசக்கு பின்னால தலைவர்கள ஈர்ப்பாங்க யாரு மக்காலேந்து மதீனாக்கு வந்தவங்கத்தான் மதீனா வாசிகள் யாரும் தலைவரா ஈர்க்கலா இப்படி ஒரு அறிவித்தல் எங்க ஊர்ல குடுக்கலுமா ஆ காலம் காலமா நாங்க எங்க ஈக்கிறோம் அவனுக்கு தெரிய சாவ போறான்னு எவ்வளவு பேர் ஏன் கம்ம ஏண்ட கம்ம ஏண்ட ஊர் என்று சொன்னாங்க ஆனா அவங்களுடைய ஜனாதம் எங்கேயோ அடக்கப்படும் எங்கேயோ பேச மவுத்தாகிறான் ஆனா பேசுறாங்க வளர்ந்ததுங்க மௌத்தாவர் இங்கே உனக்கு சொல்லலாம் அடக்கப்படும் எல்லாத்தனா அல்லாம மறந்து நாங்க பேசுறல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னும் ஒரு மனுஷர் எப்படி வெல்கம் பண்ணணும் அவனோட எப்படி கண்ணியமா நடக்கணும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது உள்ளத்துல இப்படி ஒரு பகிரங்கமான அறிவித்தல் ஆனா அன்சாரிகள் ஒரு பார்த்த பேசல்ல ஏன் சூழல்ல எங்களுக்கு தலைவனா நாங்க ஒரு தலைமை இப்படி ஒரு பார்த்தாரிகள் பேசல் எல்லாத்தையும் கபுள் செஞ்சா எழுதுறாங்க அபுபக்கியல்ல நாலு பேரும் இஸ்லாத்துல பெரும் பெரும் ஹலிபாக்கள் இவங்களுக்கு கீழே அமைச்சர்கள் அய்ந்தார் ஆனாலும் உள்ளத்துல கொஞ்சமும் நோய் இல்ல இவங்க உள்ளத்துல பிரச்சனை இல்ல போட்டியா எடுக்கல கண்ணியுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே வாழ்ந்து காட்டினாங்க அவங்கள வாழ்க்கையில உணர்ச்சிய விட சகோதரத்துவம் பெருசெண்டு காட்டினாங்க அவங்கட வாழ்க்கையில உணர்ச்சி அடக்கினாங்க சகோதரத்துவம் பெருசெண்டு காட்டினாங்க ஒருத்தட போனவன் அபு தர்தா அபு தர்தா இந்த உனட ஊர்ல மதீனால ஒரு பெண் ஒண்டிருக்கிறா பனு கோத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த பெண் எனக்கு திருமணம் முடிக்கணும் என்ன வயசு பேசிட்டு மிச்ச காலர் நபி அவலம் எவ்வளவு கலந்து கொண்டேன் பேசி தாரே லைன் பாரிஸ் என்ன கேக்குறீங்க உங்களுக்கு நான் கல்யாணம் பேசிதாரன் எனக்கு தெரிஞ்சவன் அவங்க இப்ப அபு தர்தா ரதியெல்லாம் இப்ப சல்மான் பாரிசு வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க ரதியெல்லாம் அபு தர்தியெல்லாம் ஊட்டுக்கொள்ள போறான் பேசி பேசுறாங்க இப்படிதான் நான் சல்மான் பாரிசிக்கு போன மகளை வந்திருக்கிறார் யாருக்கு முகாஜிருக்காக வேண்டி அன்சாரி வந்திக்கிறார் கேட்க மக்கா வாசிக்காக வேண்டி மதீனா வாசி வந்திருக்கிறார் வந்து கேட்கிறாங்க இப்படிதான் சல்மான் பாரிசிய பத்தி சொல்ல தேவல்ல பரிசு நாட்டை சேர்ந்தவரு பாரிசுண்டா பரிசு நாட்டை சேர்ந்தவர் அவரு முக்கியமான ஒரு சஹாபி நபி அவங்களோட எல்லா யுத்தத்திலயும் உண்டாக ஈந்தவங்க இவங்க லேசான ஒரு சஹாபி இல்ல வையாட்டு ரிதுவான்லயும் ஈந்தாங்க இவர முடிக்கிறது குடுத்து வச்சு அவங்களுடைய பெருமை எல்லாம் என்ன தெரியுமா விருப்பம் அபு தர்தா நீங்க சமூகத்துல மிக முக்கியமான ஒரு மனுஷன் உங்களுக்கு எங்கடா பொண்ணத்தாரத எங்களுக்கு விருப்பம் நீங்க சரியன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தருவோம் இந்த நேரத்துல கிதாபங்கள் எழுதுறாங்க பொன் பேசத்தான் போனே ஊட்டுக்குல கல்யாணம் முடிச்சிட்டு வெளியே வார யோசிங்க இப்படியான ஒரு கட்டத்தை நாங்க யோசிப்போம் கல்யாணம் முடிச்சிட்டு வாரார் சல்மான் பாரிசி வெளியே நிக்கிறாரு ஏண்ட நண்பன் அபூ தர்தா எனக்காக வேண்டி பொன் பேசவே எப்படி நல்ல செய்தியோடு தான் வருவாரு வெளியில எதிர்பார்ப்போடு எப்படி இப்ப அபுதர் தியெல்லாம் வெக்கப்பட்டு கொண்டே வாரா வந்து சொன்னாங்க கேட்டாங்க ஏன் வெக்கப்பாட்டு என்ன விஷயம் சொல்லுங்க பேசுறீங்களா சொன்னாங்க நான் விஷயம் எல்லாம் எடுத்து சென்னு அவங்க எனக்கு பின்சாரத்தை தான் விரும்பினாங்க இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா அபு தர்தா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவர் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கிறார் கூட்டுக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டு உள்ளத்துல கைய வச்சு உண்மையை சொல்லுங்க ஒரு நிலைமை எங்களுக்கு நடந்த செல்வம் நாசமா போவாள் இதுதானே ஒன்னாவது வாரு நீ என்ன இப்படி வாழ்றாய் என்று பாப்போமே கண்ணியமிக்க நல்லடி ஆறுகளே சல்மான் பாரிசி ரவில்லான்னு உள்ளத்தை கொஞ்சம் பாருங்க உணர்ச்சி ரெண்டாவது சகோதரத்துவம் தான் சொல்லி தந்தா சொன்னாங்க நீங்க இந்த விஷயத்துல நானே வைக்கப்படும் இந்த விஷயத்துல நான் தான் வைக்கப்பட தகுதியானவன் நீங்க வைக்கப்படாத சந்தோஷமா வாழுங்க கேட்டாங்க நீங்க அப்ப வைக்கப்படும் சொன்னா நல்லா உங்களோட தலையில எழுதிக்கிற ஒரு பொம்புலைய உங்களோட மனைவிய நான் ஆசைப்பட்டுட்டே அப்பதான் சகாபாக்கள் உள்ள கொஞ்சம் சரி அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல தர இல்லை சரியா கொண்டு போனாங்க மார்க்கிட்ட உள்ளங்கள்ல கண்யமிக்க அல்லாஹவி நல்லடி ஆறுகள் வெளியில இருந்து ஒத்தம் வந்து கடை போட்டா எங்களுக்கு பிடிக்குது இல்லை வியாபாரம் செஞ்சா எங்களுக்கு பிடிக்குது இல்லை அவனோட ஊடு கெட்டினு எங்களுக்கு பிடிக்குது இல்லை அப்ப நாங்க என்ன இஸ்லாத்துல வாழ்றோம் சஹாபாக்கள் நபிமார்கள் இந்த இஸ்லாத்து காட்டி தர இல்லை உணர்ச்சிகளை விட சகோதரத்துவத்தை வாழ்க்கையில மதிச்சாங்க சன்மானத்தை சகோதரத்துவத்தை மடிச்சாங்க ஏன மானம் போன பிரச்சனை இல்ல ஏன சகோதரனா அப்துல்லாபின் பிடிக்கப்படுறாங்க யுத்தத்துல புடிக்கப்படுறாங்க இந்த நேரத்துல அவங்களோட வந்து எல்லாத்தையும் ஒரு சுடு தண்ணில போட்டு எல்லா மக்களையும் கொலை செஞ்சாங்க பெரிய ஒரு கூட்டத்தை கொலை செஞ்சாங்க இவங்களை என்ன செஞ்சாங்க போட்டு அப்படியே சுடு சுடு தண்ணி அதை அப்படியே தலைக்கு சொன்னாங்க களிமா உட்டா உனே நான் விடுறேன் அப்படி இல்ல கொலை செய்வோம் இந்த நேரத்துல அப்துல்லாங்க அழுதாங்க அந்த நேரத்துல கேட்டாங்க அந்த அரசனையே அழுறாய் சொன்னாங்க அல்லாஹு உடம்புல ஒரே ஒரு உசுடுதான் வச்சுறாங்க வா அரசனுக்கு ஆச்சரியந்துச்சு சொன்ன அப்படிய அவன் கூட்டத்தில் ஈக்கக்கூடிய எண்பது பேரும் விடுதலை செய்யறன் ஆனா விடுதலை ஆவி போறதுக்கு முன்னால எனக்கு நீ ஒன்னு செய்யும் முத்தமிட்டு போனா எல்லாத்தையும் விடுதலை செய்ய இந்த இடத்துல எண்பது பேரை விடுதலை செய்யணும் மக்கள் எப்படி பேசுவான் வந்திருக்கிறேன் பிரச்சனை இல்ல வீர மரணம் ஷகீத் ஆனா நீ மோந்துட்டு காப்பாற்றிட்டு வந்தீங்க இவங்க ஒரு யோசினையும் யோசிக்கல எண்பது முகாஜிர் தோழருக்காக வேண்டி அந்த அரசனுடைய நெச்சியம் முத்தமிட்டான் முத்தமிட்டு வாரூருக்கு அப்படி பேசவான அவருக்கு ஒரு முத்தம் தான் எண்பது பேருடைய உசுரை காப்பாத்துச்சு தன்மான அந்த இடத்துல பார்க்கல சகோதரத்துவம் அவர்களுடைய உயிரை பார்த்தான் அப்துல்லா அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்ல என்னையோடு இருக்கிற சகோதரர்களுடைய விஷயத்துல நான் கண்ணியம் கண்ணியமிக்க அல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இப்படிதான் இஸ்லாம் ஹிஜிரத்ல பல படிப்பினைகள் இன்னும் நிறைய சம்பவங்கள் ஆனா பேசுறதுக்கு டைம் இல்லை நேர காலம் எங்களுக்கு இடம் கொடுக்காது ஹிஜ்ரத் சகோதரத்துவத்தில் இப்ப நான் சென்னது ரெண்டே ரெண்டு சம்பவம் இருபதாயிரம் சம்பவங்களுக்கு மேல இந்த ஹிஜ்ரத்ல சகோதரத்துவத்தை கெட்டி எழுப்ப நபிசல்லு பாடுபட்டாங்க மக்களுக்கு மத்தியில் இந்த உழைப்ப செஞ்சா கல்லாக அருமையானவர்களே நாங்களும் இந்த ஹிஜரத்துல இந்த முகரமுடைய மாதம் பெரியோரு பெரியோரு விடயத்தை உள்ளத்துல எடுக்கணும் எப்படி என்றா ஹிஜ்ரத் பல படிப்பினைகளை வாழ்க்கையில வச்சாலும் சமூகத்துல எங்கட எங்கட குடும்பத்துல அப்படி இல்லாட்டி எங்கட ஊர்ல எட மகள ஒரு குடும்பம் வருர்ல மக்கள் வாராங்களா இவங்கள வரவேற்கும் கண்ணியமாக நடக்கும் அவங்களோட சகோதரத்துவத்தோடு ஈர்க்கணும் யாரோட எல்லாம் பிரச்சனைகள் முழுவதும் எந்த விதமான பேச்சுகளும் ஏன் முஹர்ரமுடைய மாதம் புறக்க போகுது நபி சல்லாஹோலேசல்லோ காட்டி தந்த வழியில மிக முக்கியமான ஒரு வழிதான் சகோதரத்துவம் ஒத்துமையாக வாழ்றது வாழ்க்கையில சரியான கஷ்டம் எங்களுக்கு அமல் செய்யறது ஏசி சஹேசி சுபேசி அஞ்சு நேரம் தொழு நிலேசி எல்லாம் லேசி வாழ்க்கையில ஒரு மாசம் நோம்பு லேசி ஹஜ்ஜிக்கு போய்த்து வாசி எல்லாம் ஆனா கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நபிசல்ல அமளி மாதம் செய்யறத விட கஷ்டம்தான் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒத்துமையாக வாழ்றது என்றாங்க சொல்லலா ஒத்துமா அவ்வளவு பெரிய அமல் எங்களுக்கு ஒரு மனுஷன் எங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சா அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுதான் வாழ்க்கையில கஷ்டம் அவனோட சேர்ந்து போறது எங்களுக்கு சரியான கஷ்டம் எங்களுக்கு தராவி இளைய தாச்சு எல்லாம் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கவே சரியான கஷ்டம் இத தான் தெல்லல்லா வலியுறுத்தலமும் சொன்ன மன்னிச்சு சகோதரத்துவமா வாழுங்க மொஹர்ணமுடைய மாதம் படிப்பினர் ஒன்றுதான் இது எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட இஸ்லாசோட மவுத்து வரைக்கும் மகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலும் வழங்குவனாக குற்றம் பறைகளை மன்னிப்பாயாக அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆராசிய எங்களுடைய அன்பு சாய் தந்தை எங்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடலாம் எங்களுடைய எதிரி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக இல்லல்லாம் Muhammadur Rasulullah la kalimawade engalude rohthalai kaippaduthuvayaga fa akhra da'wanaan alhamdulillah rabbil alamin For more Islamic lectures and useful information visit S